நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பிள்ளை சிறிதளவு புளி எலுமிச்சங்காய் சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் உப்பு ருசிக்கேற்ப பெருங்காய்த்தூர் பால் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு செய்முறை முதல்ல புளியை வந்து கரைச்சி வச்சுப்போம் அது கூட உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப்பாற்றி ஒரு பாத்திரத்தில் இதில் ஊற்றி கொதிக்க வைப்போம் அது கொதிக்கிறதுக்குள்ளே தோரம்பருப்பு முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பை ஊற வச்சு வச்சுக்கணும் அந்த ஊறையின தோரம்பருப்பு சீரகம் மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் தருவேப்பில் கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸில் அரைச்சி வச்சுருவோம் இந்த அரைச்சதை இந்த புளி கொதிச்சுன்றதுலேயே புளி கரைசலா அதில் வந்து கலந்து விட்டுடுவோம் எதுவும் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் அது கொதித்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நிறைய ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இந்த கொதிச்சுட்டு அதை பொட்டிட்டோடனே இறக்கிடலாம் சூப்பர்வான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜீரக ரசம் தயார்